ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரோம் அந்த காயத்ரி மந்திரம் மாத்திரம் வச்சுண்டு ஒரு ரிஷி பெரிய தபசை அடைஞ்சி பெரிய பலனை அடைஞ்சார் அவருடைய சரித்திரத்தை தான் நாம் பார்த்துன்னு வரோம் யாக்ஞவல்யருடைய சரித்திரம் ரிஷிகளிலேயே ரொம்ப முக்கியமானவர் யாக்ஞவல்க்கியர் அதனால தான் யாக்ஞவல்ய ஜெயந்தின்னு அவருடைய ஜெயந்தியை விரிவாக கொண்டாடுறதுன்னு நிறையா இடங்களில் நடக்கிறது ஏன்னா ரொம்ப தப்போபலம் உடையவர் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த வாத்தியாருக்கு ஒரு நாளைக்கு அந்த ராஜாவுக்காக அந்த தீர்த்தத்தையும் அக்ஷத்தையும் எடுத்துன்னு போக முடியலங்கிறதுனால தன்னுடைய சிஷ்யனான யாக்ஞவிக்கரை கூப்பிட்டு அந்த தீர்த்தத்தையும் அக்ஷதையும் கொடுத்து அனுப்பினார் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு மந்திரத்தை சொல்லி அந்த அக்ஷதையை அந்த ராஜாவுனுடைய சிரசில் சமர்ப்பணம் பண்ணிட்டுவான்னு அனுப்பினார் அவர் பிரம்மச்சாரி அவர் கிடுகு எடுத்துகிட்டு போனார் அரண்மனைக்கு அப்படி அரண்மனை வாசலில் போனால் ரெண்டு பேரும் துவாரபாலக்கால் ரெண்டு பேரும் நிற்கிறார் செக்யூரிட்டி ரெண்டு பக்கமும் அவள் கண்டுக்கவே இல்லை இவர் வர்றத ஏன்னா வாத்தியார் தினப்படி வர்றவர் தனப்படி ஒருவர் தீர்த்தத்தை ராஜாவுக்கு கொடுத்துட்டு அக்ஷதையை போட்டுட்டு போகிறவர் தானேன்னு தனப்படி வர்றவர் தானே அப்படின்னு அவ பேசாமல் இருந்தா அவர்கள் இவரை பார்க்காமல் இருந்தது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு என்ன ஒரு அரண்மனையை நோக்கி ஒருத்தர் வந்தால் வான்னு சொல்ல வேண்டாமா இவ்வளோ அலட்சியமாக இந்த துவாரபாலகால் முதல்ல ராஜா கிட்டே இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிண்டார் அப்படி நினச்சிண்டு அரண்மனை உள்ளே போனார் உள்ளே போனால் உள்ளே ரெண்டு பேரும் நிற்கிறார் அவளும் கண்டுக்கவே இல்லை இவரை இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போயிடுது இவருக்கு ஏன்னா எல்லோருமே தான் இருக்காங்க இங்கே சரியான முறை இல்லையே இது ஒருத்தர் ராத்துக்கு வந்தால் வாங்குவோன்னு சொல்ல வேண்டாமா பார்த்து சிரிக்கவாவது சிரிக்க வேண்டாமோ வே பாட்டுக்கு நிற்கிறான்னு கோபம் பிரம்மச்சாரி அனத்தினால் கோபம் ஜாஸ்தியாக போயிடுது அதனால பார்த்தார் சரி இதை கட்டாயம் ராஜா கிட்டே சொல்லணும்னு அப்படி அரண்மனை சபைக்குள்ளே போனார் அங்கே ஜனங்கள்லாம் நிறையா ஏதோ அவரவர்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தார் ஒத்துருமே இவரை கவனிக்கலை இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே சத்தம் போட்டார் ராஜாவுக்காக நான் தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கேன் ராஜா எங்கேன்னு கேட்டேன் மாடியில் இருக்கார் அப்படின்னு அந்த புறத்தில் உடனே கிட்டுக்கிட்டுன்னு அந்த தீர்த்தத்தையும் அக்ஷத்தையும் எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போனார் அந்த ராஜா அவனுடைய அரைக்கு போனால் அங்கே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா இவரை கண்டுக்கல்ல ராஜா எங்கேன்னு ஓ ராஜா ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கார் நான் வந்திருக்கேன்னு சொல்லு ராஜா கிட்டேன்னார் உடனே ராஜா கிட்டே போய் சொன்னால் இவர் வந்திருக்கார் தீர்த்தமும் அக்ஷதையும் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் சொன்ன உடனே ராஜா சொன்னார் சரி அதை வச்சுட்டு போக சொல்லுவோன்னுட்டான் ராஜா ஏன்னா அவர் சாணம் மணி இருக்கார் ராஜாவானத்தினால அவருக்கு சரி தனப்படி வர்றவர் தானே இவர் அவர் தனப்படி வர்றார் தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறார் அக்ஷதையை போடுறார் நமக்கு ஒன்றும் வியாதி சரியாக போனதாக இல்லை இன்றைக்கும் வந்திருக்கார் அவரே வந்திருக்காருன்னு நினச்சிட்டு வச்சுட்டு போக சொல்லுவோன்னுட்டான் ராஜா ஓஹோ ராஜாவே இப்படி இருக்கான் அவ்வளோ அலட்சியமாக அப்போது ஜனங்களை சொல்லி குறையில்லை ராஜாவே சரியில்லையே யதா ராஜா ததா பிரஜாகான்னு ராஜா எப்படி இருப்பானோ அப்படிதானே ஜனங்கள்லாம் இருக்கும் ராஜா நல்லவனா நேர்மையான முறையில் இருந்தான்னா ஜனங்களும் நேர்மையான முறையில் இருக்கும் ராஜா தப்பாக ஜனங்களும் தப்பாக இருக்கும் இங்கே ராஜாவே சரியில்லையே ராஜாவே அலட்சியமாக பதில் சொல்கிறான்னு கோபம் வந்துருத்தும் என்ன பண்ணினார் அந்த அக்ஷதை கையில் எடுத்துன்னு வந்த அக்ஷதையை அங்கே இந்த அலங்காரத்துக்காக நாலு பக்கமும் மரங்களில் பண்ணின ஸ்டூல் இவைகள்லாம் வச்சுருக்கு அதில் ஒரு மூளையில் ஒரு பெரிய ஸ்டூல் அது மேலே ஒரு செடிகள்லாம் வச்சிருக்கு அந்த ஸ்டூலில் வச்சுட்டார் அக்ஷதையை வச்சுட்டு கிடுகன்னு திரும்பிட்டேன் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு கிடுகன்னு வந்த வழியில் வேகமாக கோபத்தோடு கூட கிளம்பி கீழே வந்தார் அரண்மனை வாசலுக்கு வந்தால் ரெண்டு பக்கமும் செடிகள்லாம் வச்சுருக்கு கீழே அந்த ஒரு செடியில் அந்த தீர்த்தத்தை கொட்டிட்டு கிடகடுன்னு வந்து சேர்ந்துட்டார் ஆற்றுக்கு அவர் கிடகடன்னு வீட்டுக்கு வந்ததை பார்த்தார் வாத்தியார் சரி தீர்த்தத்தை கொடுத்துட்டு அக்ஷதையை கொடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாத்தியாரும் பேசாத இருந்துட்டார் போயிட்டு வந்திருப்பான்னு அப்படியே வந்தால் மேற்கொண்டு பாடங்கள்லாம் ஆரம்பமாகச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு பார்த்தா ஜே ஜே ஜெ ஜேன்னு பாடசால வாசலில் கூட்டம் என்னன்னு பார்த்தா ராஜாவே கிளம்பி வந்திருக்கார் பாடசாலைக்கு பூரா சேனைகள் ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து நிற்கிறார் பாடசாலை வாசலில் பார்த்தார் வாத்தியார் என்ன வாசல்ல என்ன கூட்டம் பாருன்னு பார்த்தா ராஜா வந்து நிற்கிறார் ராஜா வந்திருக்கார் அப்படின்னு உடனே கிடுகின்னு வாத்தியார் எழுந்து போய் வரணும் வரணும் உள்ளவாங்கோன்னர் உடனே ராஜா சொன்னார் இப்போ எனக்கு பிரசாதம் எடுத்துன்னு வந்த பையனை இங்கே வர சொல்லுங்கன்னார் பாத்தியா இருக்கு புரியல என்ன நடந்ததுன்னு தெரியலையேனு ஏன் என்ன விஷயமும் எதாவது பையன் முன்ன பின்னே நடந்துன்னுட்டானா தப்பு பண்ணிட்டானா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு இன்றைக்கி வர முடியலை கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது ஆகையினாலே அந்த குழந்தையை அனுப்பினேன் ஏன் எதாவது குறவாக ஏதாவது குறவாக நடந்துனுட்டானா அப்படின்னு கேட்டார் இல்லை அந்த பையனை நீங்கள் முதல்ல வர சொல்லுங்க ராஜா அந்த பையனை வர சொல்லி திரும்பவும் அந்த பையனை அந்த தீர்த்தத்தை எடுத்து என்னுடைய சிறசில் விட்டுவிட்டு அந்த அக்ஷதையே என்னுடைய சிரசில் போட சொல்லுங்க அந்த பையனை அப்படின்னு அந்த ராஜா சொன்னான் இந்த வாத்தியாருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு யாஜ்ஞி வலிக்கிற கூப்பிட்டேன் கூப்பிட்டு என்னப்பா எங்க எனக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போனேயே அந்த ராஜாவுக்கு அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி வச்சியா அக்ஷதையை போட்டியா அப்படின்னு கேட்ட இல்லை அப்படின்னாரு அடாடா நான் சொல்லி அனுப்பினேனே நீ அது மாதிரி செய்ய வேண்டாமா ராஜாவுக்கு ஆரோக்கியம் வர வேண்டாமா இந்த நாம் இங்கே இந்த தேசத்தில் இருக்கிறதுக்கு பலம் ராஜா சௌக்கியமாக இருக்கணும்னு நாம் நினைக்கணும் அந்த ராஜாவினால்தானே நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கோம் ராஜா சௌக்கியமாக இருக்கணும்னு நாம் நினைக்க வேண்டாமா ஏன் அது மாதிரி பண்ணிந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னு இல்லை நான் போனேன் அந்த வாசலில் உள்ள செக்யூரிட்டியே என்னை மதிக்கலை காவலாளி மதிக்கவே இல்லை உள்ளே போனால் உள்ளே உள்ள ஜனங்களும் என்னை மதிக்கலை அந்த ராஜா கிட்டையும் சொன்னேன் நான் அக்ஷதையும் பிரசாதமும் வந்திருக்குன்னு சொல்லி அனுப்பினேன் அந்த ராஜாவும் அலட்சியமாக பதில் சொல்லிவிட்டேன் விட்டுட்டு போக சொல்லும்னு சொன்னதுனால நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அடாடா அப்படி செய்யப்படாது நான் சொன்ன காரியம் இல்லையா வாத்தியா சொல்லியிருக்காருனா அதை அப்படியே செய்ய ஏன் அது மாதிரி பண்ணினேன் இப்போ வந்திருக்கார் ராஜாவே கிளம்பி வந்திருக்கார் நீ பண்ணணும்னு ராஜா நினைக்கிறார் நீ போய்ட்டு மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை விடு ராஜாவினுடைய சிறுசில் மந்திரத்தை சொல்லி அக்ஷதய சிறுசில் போடு அப்படின்னார் வாத்தியார் நான் போட மாட்டேன்னு விட்டார் அவர் நான் போட மாட்டேன் அதை தவிர என்ன வேணால் சொல்லுங்க நான் கேட்குறேன் திரும்பவும் நான் அந்த ராஜாவுக்கு இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா ராஜா நடந்துக்க வேண்டிய முறையில் நடந்துக்கல அலட்சியமாக நடந்துன்றார் ராஜா அப்படி நடந்துக்கலாமா அப்படி இருக்கல எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க இந்த நாம் அத்தியனம் பண்ணுற வேதத்துக்கு மரியாதை கொடுக்க அந்த ராஜா சரியான முறையில் நடந்துக்கல்ல அதற்கு நாம் ஆதரிக்கக்கூடாது எங்கள் வேதத்தை ஆதரிக்கலையோ எங்கள் வேதத்தை அவமானப்படுத்துகிறாலோ அந்த இடத்துல நாம் ஆதரிக்கவே கூடாது அவால் வேத மாதா பார்த்துப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த ராஜா கொடுக்கல ஆகியனாலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னார் அப்படி சொல்லப்படாதப்பா ராஜா சௌக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் வரணும் இத்தனை நாளைக்கு நடந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பண்ணினால் அந்த வியாதி சரியாக போய்டும் நீ போடும் ராஜா வந்திருக்காருன்னு போட மாட்டேன்னு உடனே வாத்தியார் வந்து நான் வேணா விடட்டுமா உங்கள் சிறு கேட்டார் வாத்தியார் ராஜா கிட்ட நான் வேணா விட்றேனே இல்லை அந்த பையன்தான் விடணும் அப்படிங்கிறார் ராஜா திரும்பவும் யாஜ்ஞம் அளிக்கிற கூப்பிட்டு நான் சொல்கிறேன் நீ அந்த தீர்த்தத்தை அந்த ராஜா மேலே விடு அப்படின்னார் அதை தவிர வேறு என்ன வேணால் சொல்லுங்க நான் கேட்குறேன் அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் இந்த வாத்தியாருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் வாத்தியார் இந்த ராஜா கிட்ட ஏன் அந்த பையன்தான் விடணும்னு சொல்கிறேங்களே என்ன காரணம் ஏதாவது நடந்ததா என்னன்னு கேட்டார் வாத்தியார் அப்போது அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லித்து ஆமாம் அங்கே இந்த பையன் அரண்மனைக்கு உள்ளே போய்ட்டு கிடுகு வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டார் அங்கே அதற்கப்புறம் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னான் அப்படியா என்ன நடந்ததுன்னு கேட்டார் வாத்தியர் அவள் அங்கே நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்கிறாள் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்